மேவச்சமேவிரவிமே மமேவெக நமோ ப்ரோமவி சம்பிரதாய வம்சிபோ மஹ நமோ சோபிரோவந்த விோஷாய க்ளிஷ்டிணே நமோ வேயிணம் வியசலோ வேதாஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நகசிராதிஷாத் பவித்தாண்டோ மங்களாண்டூத்தோ பித்தர் த பழாந அப்படிங்கிறதுக்கு விஸ்தாரமாக அர்த்தம் சொல்லுகிறார் அது படித்து கொண்டிருக்கிறோம் கடைசியாக பார்த்தோம் நிறைய கோட் பண்ணுற விஷ்ணு புராணம் நிறைய சாஸ்திரங்கள்லேருந்து மேற்கோள் காட்டி கொண்டிருக்கிறார் கடைசியாக பார்த்தோம் ஜானதோ ஜானதா ஜானதோ ஜானதோ வாபி வாசுதேவஸ்ய கீர்த்தனாத் தற்சுவம் விலயம் ஜாதி தோயஸ்தம் லவணம் யா வாசுதேவச கீர்த்தனாத் வாசுதேவனுடைய புகழையெல்லாம் பேசுறதுனால தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ண அத்தனை பாபமும் நீங்கிவிடும் மனசுக்கு சுத்தம் கிடைக்கும்னு அர்த்தம் சித்த சுத்திக்காகத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார் தோயஸ்தம் லவணம் யசா தண்ணீரில் போட்ட உப்பை மாதிரி பாபங்கள்லாம் போயிடும் அடுத்த ஸ்லோகம் எஸ் இந்தகத்தை படிக்கல இல்லையா படிக்கிறோம் வழக்கமாக படிக்கிறோம் இல்லையா வாபி வாசுதேவிய கீர்த்தனத் தவ விலயாதிவணம் எதானத்த வாசுதேவசிய கீர்த்தனாத் அஜ்ஞானதகா வாசுதேவசிய கீர்த்தனாத் வாசுதேவனுடைய கடவுளுடைய புகழ் மொழிகளையெல்லாம் பேசினால் அறிந்து செய்த பாபங்களும் அறியாமல் செய்த பாபங்கள் அனைத்தும் தண்ணீரில் கரைக்கப்பட்ட உப்பு போல போய்விடும் அப்படிங்கிறத அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அடுத்தது எஸ் நமையா நேச்சித்தனித்தமனசிப்போக்கோப்ப முதஸ் மலாம் தயிரம் प्रयाति विलयं திராச்சு கீ யஸ்மின்னு நியஸ்த மத்தி நரக்கம் ந யாத்தி எந்த இறைவனிடத்தில் மனசை வச்சிருக்கானோ அவனுக்கு நரகம் கிடையாது இங்கேயும் அவனுக்கு துன்பம் இல்லை கடவுளை நினச்ச எல்லா கவலையும் மறந்துவிடுவான் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது ஆக இறைவனை நினைக்கிறவனுக்கு மனக்கவலை மாற்றுவது எளிது இறைவனை நினைக்காதவனுக்கு மனக்கவலையை மாற்றுவது அரிது அதுதான் அந்த குரலுடைய பொருள் ஆக எவரிடத்தில் தன்னுடைய புத்தியை வைத்திருக்கிறானோ எஸ்மின்னு நியஸ்தமதிஹி நரக்கம் ந யாத்தி நரக்கத்தை அடையமாட்டான் எச்சிந்தனே சொர்க்கோப்பி விக்னக யாரை நினைப்பதால் சொர்க்கூட இடஞ்சலா தெரியுமா கம்ஃபர்ட்ஸ் இறைவனை வந்து ரொம்ப ஆழமாக நினைக்கிறவனுக்கு கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் கூட டிஸ்டபன்ஸ் ஏன்னால் அதெல்லாம் மெயின்டெயின் பண்ணி உட்காந்துருக்கணும் ஆகையினால் கடவுளை நினைக்கிறதுக்கு இது தடையாக இருக்குமானோம் சொர்க்கமே அதான் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே மாணிக்கவாச்சர் காலம்புற பாடுறோமே புவனியில் போய் பிறவாமையினால் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி அப்படின்னு சொல்லி தேவலோகத்தில் நினைக்கிறாங்களாம் நம்ம போய் இங்கே பூமியில் பிறந்து இறைவனை பாடுறதை விட்டு விட்டு இந்த பூலோ இந்த சொர்க்கலோகத்தில் நாம் இந்த இன்பத்தில் இருந்து நாம் வந்து வாழ்க்கை வீணடிக்கிறோம்னு நினைக்கிறாங்களாம் தேவர்களெலாம் புவனியில் போய் பிறவாமையினால் போக்குகின்றோமே அவமே போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துறையுரை வாய் திருமாலாம் இந்த பாட்டை வதத்திரி ஆஹா எஸ்மின் யஸ்த மதி ந நரக்கம் யாதி எச்சிந்தனே சொர்க்கோப்பி விக்னகா சொர்க்கமே விக்னமாயிடும் இடைஞ்சலாயிடும் மனசோட பக்குவத்தை பொறுத்து தான் சுகம்னு தெரியறது ஆஹா பொருளுக்கோ உறவுக்கோ இது இல்லைங்கிறத திரும்ப திரும்ப அழுத்தமாக மனசு நல்லா இருந்தால் எல்லா இடமும் நமக்கு ஒன்று மனசு நல்லா இல்லைன்னா எவ்வளோ வசந்த இடமும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அது மாத்திரமில்லை எஸ்திர நிவேசித்த ஆத்ம மனசா எங்கே டோட்டலாக ஒரு மனசு நம்ம செலுத்துகிறோமோ இறைவனிடத்தில் பிரம்ம லோகம் கூட அல்பமாக தெரியுமா பிராம்மோ பிராமோப்பி லோகா அல்பகா பெரிய ஒயிட் ஹவுஸ் கூட நமக்கு ரொம்ப அல்பமாக தெரியும் அங்கே போய் எல்லா தூணையும் தான் பார்த்துட்டு உட்காந்துக்கணும் எத்தனை நேரம் பார்க்குறது இந்த பொம்மையை பார் அதை பார் இது பாரு சுற்றே இருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு சுற்றலாம் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா போர் அடிச்சு பிரம்மோப்பி லோக்கா அல்பக்கஹா இறைவன் வந்து இறைவனை நினைச்சா பிரம்ம சொர்க்கலோகம் சொர்க்கலோகம் இடைஞ்சல் பிரம்மலோகம் அல்பமாக தோணுமா வைராக்கியத்தை கொடுக்கும்னு அர்த்தம் யகா அமல தியாம் பும்சாம் சேத்தசீ ஸ்திதா சன்னு யகா அவ்வியஹா எந்த அழியாத பரம்பொருள் அமலதியாம் கடவுளை நினச்சி நினச்சி மனசை கழுவிவிட்டான் பாபத்தெல்லாம் கழுவிவிட்டான் அமலதியாம் மலம்னா அழுக்கு அமலதியாம்னா மனசில் வந்து கொஞ்சம் கூட அழுக்கில்லாதவர்களுடைய மனி அழுக்கில்லாத மனிதர்களுடைய புத்தியில் நிற்கிறான் ஆண்டவன் இறைவன் அவர்களுடைய உள்ளத்திலே வெளி வெளிப்படுகிறார் யகா அவ்வயா மாறாத எந்த பரம்பொருள் எந்த தூய்மையான உள்ளம் படைத்தவர்களிடத்திலே நின்று என்ன பண்ணுறாராம் அமலதியாம் சேத்தசி முக்திம் ததா தி உணர்த்துகிறார் இவரை நினைப்பதால் மோக்ஷத்தை உணர்த்துகிறார் அது மாத்திரமில்லை அப்படி கொடுக்கறதுனால அச்சுதே கீர்த்தித்தே கிம் சித்திரம் எது அகம் பிரயாத்தி விலையம் அச்சுதனை நினச்சா பகவான் எல்லா பாபங்களும் அழிந்து போகும் என்பதில் என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற ஆக யாரிடத்தில் மனசை வச்சா நரகமே வராதோ யாரை நினைக்கிறதுனால சொர்க்கம் கூட நமக்கு இடைஞ்சலாக தெரியுமோ யார் இடத்துல மனசை இருக்கிறதுனால நமக்கு பிரம்மலோகமும் அல்பமாக தெரியுமோ இதெல்லாம் வைராக்கியம் எல்லாம் கொடுப்பார்னு அர்த்தம் குருவை கொடுப்பார் சாஸ்திரத்தை கொடுப்பார் ஞானத்தை கொடுப்பார் ஆக இது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பொஷன்லாம் வைதிக கர்மங்களெல்லாம் பண்ண முடியாததுனால ஏன்னால் காலப்போக்கில் எல்லாம் நிறைய பிரச்சனை வந்திருக்கு இந்த தேசத்தில் பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் விட்டாச்சு அதனால் என்ன சொன்னார்கள்னா கலவு கல்மஷ சித்தானாம் பாப்பத் திரவியோபீவினாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிர்கோவிந்த கீர்த்தனம் அது ஸ்லோகம் இது வரைக்கும் வரலதில் அதான் இந்த கலியுகத்தில் புத்தி எல்லாம் கெட்டு போயிடும் நல்லதே தெரியாது எங்கே பார்த்தாலும் கெடுதல் தான் இருக்கும் ஆனால் நம்ம சம்பாதிக்கிற பணமெல்லாம் உண்மையிலேயே புண்ணியம் இல்லை எல்லாம் பாவங்குறது பாப்பத் திரவ்யோபீவினாம் எங்கேருந்து என்ன கனெக்ஷன் நமக்கு தெரியாது அப்புறம் நம்ம ரிச்சுவல் ஒழுங்காக பண்ண வேண்டியதையும் பண்ணுறதில்லை ப்ரேயர்ஸை ஒழுங்காக பண்ணுறதில்லை ஜபத்தை ஒழுங்காக பண்ணுறதில்லை விதி கிரியா விஹீனானா நம்ம வீட்டிலையே செய்ய வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒழுங்காக பண்ணுறதில்லை மொட்டை அடிக்கிறது காது குத்துறது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது அதெல்லாம் விட்டாச்சு விட்டுரும்போ வருஷம் ஆயாச்சு நிறைய பேர் அப்படி இருக்காங்க அதெல்லாம் தேவையில்லைங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை சைக்காலஜிஸ்ட்டே இருக்கிற நம்பிக்கை இதில் இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய உலகமே வேறு ஆஹ் விதிக் கிரியா விஹீனானாம் கோவிந்த கீர்த்தனம் கதிகி பகவானுடைய நாமத்தை சொன்னாலே இந்த ரிச்சுவல் எல்லாம் பண்ணாட்டா கூட அந்த ரிச்சுவல்லாம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இறைவனுடைய திருநாமத்துக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு ஆக இதெல்லாம் கடைசி சொல்கிறேன் கிம் சித்திரம் என்ன ஆச்சரியம் அச்சுதே கீர்த்தி தேகம் விலையம் பிரயாத்தி யாதொரு பாபமானது நன்றாக ஒடுங்கி விடுமோ அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இப்போ நிறைய கொட்டேஷன்ஸாக இருக்குது படிச்சுன்னு போகிறோம் நம்ம முறையாக படிக்கணுங்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகம் ஷமாயாலம் ஜலம் வன்னே தமசோ பாஸ்கரோதய அகௌசீனம் கல ஒரு ஒரு புராணத்திலிருந்து இதுவரைக்கும் முதலில் படித்தது விஷ்ணு புராணம் ஆறாவது ஏழு ஆறு ஏழு ஐம்பத்தி ஏழு நம்பர் பார்த்துக்கோங்க நெருப்பை சமப்படுத்துறதுக்கு ஜலம் போரும் தமசகா இருட்ட நீக்கிரத்துக்கு சூரியோதயம் போரும் தமசகா பாஸ்கரோதய அலம் கலௌ அகௌரீர்த்தனம் அலம் சாந்தி கரோத்தின் அர்த்தம் போரும் கலியுகத்தில் பாபிகளுக்கெல்லாம் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுவதே சாந்தியை கொடுக்கும் அப்படி சொல்லியிருக்கு ஆக நெருப்பை அணைக்கிறதுக்கு ஜலம் போரும் இருட்ட போக்குறத்துக்கு சூரிய ஒளி போரும் அதே மாதிரி பாபம் செய்தவனுக்கு கலியுகத்தில் இறைவனுடைய திருநாமத்தை ஓதினாலே மன தூய்மை மன அமைதி கிடைக்கும் என்பது கருத்து அடுத்தது ஹரேர் நாமைவ நாமைவம் நாமையவ மம ஜீவனம் என் வாழ்க்கையில் இறைவனுடைய திருநாமந்தான் என் வாழ்க்கைக்கு வேணும் வேறு கதி எனக்கு இல்லை சந்தியாவந்தனம் கிடையாது அனுஷ்டானம் கிடையாது ஒன்றுமே இல்லை அதனால் இறைவனுடைய திருநாமத்தை சொல்கிறேன்னு ஞாபகம் வச்சுக்கணும் சௌரியத்துக்காக சொன்னதுன்னு அர்த்தம் இல்லை என்ன இதை சொன்னதுனால எனக்கு சந்தியாந்தனமே வேண்டான்னு விட்டுட்டான்னு வச்சுங்க சந்தியாந்தனத்தில் அப்புறம் யார் பண்ணுறது அப்போ இதெல்லாம் சௌரியம் இதில் ரொம்ப சௌரியமாக சொல்லிவிட்டார் இனிமேல் நாங்கள் எல்லோரும் யாரும் சந்தியாவந்தனம் பண்ணுறது ஹரிஹி ஹரிஹி ஹரி ஹரே நமஹா ஹரே நமகா ஹரே நமகா ஹரே நமஹா ஹரே இருப்போம் அப்போ விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் சொல்லிவிட்டார் கிருஷ்ண இது கடைசியில் பலஸ்வதியில் சொல்லிவிட்டார் ராமராமான்னு சொன்னால் போகிறோம் சஹசிரநாமத்துக்கு சமானம் விஷ்ணு சாஸ்திரநாமம் அவுட் இதுக்கெல்லாம் அர்த்தவாதம்னு பேர் ரொம்ப அதாவது இதை சொன்னாலாவது போருங்கிறதுக்காக சொல்கிறதே தவிர அதனால் வழக்கமாக பண்ணிட்டுருக்கிறதுல நாங்கள்லாம் எல்லாத்துக்கும் பகவான் நாமா குழந்த பிறந்தா பகவன் நாமா காதுகுத்துக்கு பகவன் நாமா மொட்டை அடிக்கிறதுக்கு பகவன் நாமா ஊணல் போடுறதெல்லாம் தேவையில்லை போட்டால் பண்ணணுமே அதனால் அதுக்கும் ஒரு பகவன் நாமா எல்லாத்துக்கும் பகவன் நாமாவை சொல்லியே நாங்கள் வைதிக கர்மங்களை தியாகம் செய்ய போகிறோம் வைதிக கர்மங்கள்லாம் க காவேரிக்கரையில் இருக்கிற யாரோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ரெண்டு தீட்சிதர் பண்ணால் போகிறோம் சொல்கிறேன் இது பிராமின் கம்யூனிட்டிக்காக பேசுகிறேன் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்ணுற கர்த்தவியம் நித்திய கர்மவத்துன்னு சொல்லியிருக்கு சில ஸ்லோகங்கள்லாம் அதெல்லாம் பண்ணுறது இது முக்கியம் இல்லை அதை பண்ணணும்ப்பா அதை பண்ண முடியலேன்னா இது அதனால் அதையும் பண்ணிவிட்டு இதை சொல்கிறது உண்டு சில பேர் சொல்லிகிட்டு எல்லாம் ஒன்றுமே வேண்டாம் பகவன் அமாவை சொன்னால் போகிற சிராதம் பண்ண முடியலேண்ணா பகவன் அமாவை சொல்லு அப்படி அப்போ என்ன சொல்கிறான் இன்னொருத்தன் சொல்கிறான் என்னத்துக்கு பகவன் நாமாவை சொன்னாலே எல்லாம் கிடைக்கும்னா நான் என்னத்துக்கு சிராத்தம் பண்ணணும் என்ன அவனுக்கு அவனுக்கு சொன்னேன் பகவன் நாமா சொல்லி உனக்கு சொல்லலைன்னா அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்போ நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் சிராத கர்மாக்களை பண்ணி கிடைக்கிற பலனை அவன் அனாயாசமாக பகவன் நாமான் மூணு தூரம் சொல்லிவிட்டு கடைஞ்சி விட்டான்னு நான் என்னத்துக்கு இதை பண்ணிக்கணும் என் வீட்டு கொல்லப்புறத்துலேயே தேன் கிடைக்கிற போது நான் எனக்கு மலை மேலே ஏறி தேன் எடுக்கணும் அக்கேச்சேன் மதுவிந்தேத கிமர்த்தம் பர்வதம் பிரஜேத் அதெல்லாம் இல்லை சும்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் வந்து அப்படியே ஒத்துக்க முடியுமா அதான் இது வந்து எல்லாம் அந்த காலத்தில் இந்த வைதிக கர்மா பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்போ இதெல்லாம் சொல்கிறது அப்படின்னு இந்த இடத்துல இதுக்கு மகிமை ஏற்றம் ஆ கலவு நாஸ்தேவ நாஸ்தேவ நாஸ்தேவ கதிரநா அடுத்த ஸ்லோகம் விஷு வாசுதேவ் நரோசம் பூஜன விஷு வாசுதா ஜாத்தி மனிதன் மகாவிஷ்ணுவோற்றம் பண்ணி பாபங்களிலிருந்து விடுபடுகிறான் விஷ்ணோ சம்பூஜனாத் நித்தியம் சர்வ பாபம் பிரணிய தினம் வந்து விஷ்ணுவை பூஜை பண்ணினா எல்லா பாபங்களும் போயிடும் அடுத்த ஸ்லோகம் சர்வா சர்வாரியு நாஸ்தி தேஷா மமங்கலம் எஷாம் ஹிருதிஸோவான் மங்களதனோ ஹரிஹி இது ஸ்கந்த புராணத்தில் இருக்குது இப்போ ரெண்டு சொன்ன ரெண்டு ஸ்லோகமும் அதாவது யாருடைய ஹிருதயத்தில் எப்பவும் பகவான் இருக்காரோ அவங்களுக்கு எப்போவுமே நல்லது தான் நடக்கும் சர்வதா சர்வ காரியேஷு நாஸ்தி ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களாயதனோ ஹரிஹி ஏஷாம் ஹிருதிஸ்தோ மங்களாயத்தனோ ஹரிகி யாருடைய ஹிரதயத்தில் எப்பவும் மங்களத்தின் இருப்பிடமான இறைவன் இருக்கிறாரோ அவர்களுக்கு சர்வதா எப்பொழுதும் சர்வ காரியேஷு எல்லா காரியத்திலும் தேஷாம் அமங்கலம் நாஸ்தி அவர்களுக்கு அமங்களம் கிடையாது அதனால் வந்து நாள் நேரமெல்லாம் பார்க்காமே கர்மா பண்ணலான்னு அர்த்தம் அப்படி ஒன்று இருக்குது இப்போ சங்கராச்சாரியார் பிரம்மசூத்திரத்துக்கு இன்ட்ரடக்ஷன் எழுதுற போது பிரம்மசூத்திரம் கமெண்ட்ரி ஆரம்பிக்கிற போது மங்கள ஸ்லோகமே இல்லாமல் எழுதிவிட்டார் அப்படி தான் இருக்குது இன்றைக்கும் எடுத்த உடனே டாபிக் ஆரம்பிச்சுட்டார் யுஷ்மதஸ்மத் கொஞ்சம் வந்து நான் ஸ்லோகமே சொல்லாமல் எடுத்த உடனே பேச ஆரம்பிச்சுட்டேன்னு எப்படி இருக்கும் அதனால் அவர் என்ன பண்ணிவிட்டார் எடுத்த உடனே டாப்பிக்க ஆரம்பிச்சுட்டார் அப்படி தான் இருக்குது புஸ்தகம் இன்றைக்கும் யுஷ்ம தஸ்மத் பிரத்ய எடுத்த உடனே நீ நான் அப்படின்னு ஆரம்பிச்சுவிட்டார் நீ நான்கிறதே உண்மை இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்போ உடனே ஒருத்தான் கேள்வி கேட்குறான் மங்கள ஸ்லோகம் இல்லாமல் இவர் சொல்லியிருக்கார் சம்பிரதாயத்துக்கு விரோதம் அதனால் பிரம்மசூத்திரத்தை படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்சி உடனே சொல்கிறாங்க இந்த ஸ்லோகத்தை தான் கோட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அவர் எப்பவும் ஈஸ்வரஸ்மரணையிலே இருக்கார் அவருக்கு என்னதுக்கு ஸ்பெஷலாக மங்கள ஸ்லோகம் சர்வதா சர்வ காரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்களம் எப்போவுமே அவங்க ஹிரதயத்தில் பகவான் இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணிருக்காங்க இது ஸ்கந்த புராணத்தில் நம் சிந்தயுத்தர் சாசியமே பரார்க்கோஸ்து யோகயுக்தானா எப்பவும் கடவுளோட உன்னை இணைத்து கொண்டு ஜனார்தனம் தேவம் சச்சிந்தையே அந்த ஜனார்தனனை மகாவிஷ்ணுவனுடைய ஸ்வரூபத்தை தினந்தோறும் நெனை எப்போ பார்த்தாலும் நினச்சின்று அர்த்தம் கடவுளை சார்ந்திருக்கிறதை தவிர உனக்கு உண்மையான பாதுகாப்பு செக்யூரிட்டி வேறு ஒன்றும் கிடையாது சாஸ்ய மன்னியே சாரக்ஷா அஸ்ய மன்னியே அச்சுதாசிரயம் கஹாஹினஸ்தி அச்சுதா அச்சுதனை ஆசிரிச்சிருக்கிறவனை யார் அழிக்கப் போகிறார்கள் கடவுளே சார்ந்திருப்பவனை யாராலும் அழிக்க முடியாது எனவே அஸ்ய இந்த பக்தனுக்கு பராரக்ஷா சா இறைவனுடைய சிந்தனை அவனுக்கு மேலான பாதுகாப்பு அடுத்த ஸ்லோகம் கங்காஸ்நான சஹசிரேஷு பாபம் புஷ்ரஸ்நோட்டிஷு ஸ்மிருநர ஆயிரம் இல்லை கணக்கில்லாதாஸ்நூண்ண அது போடுப இல்லாட்டி இது பண்ணு எனக்கு ரெண்டும் கெட்டான இருக்குது இல்லாட்டி நான் இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா எனக்கு கன்ஃப்யூஷனாக இருக்குது கங்கா ஸ்நான சஹஸ்திரேஷு எண்ணற்ற தடவை கங்கா ஸ்நானம் பண்ணுறது புஷ்கர ஸ்நான கோட்டீஷுங்கிற புஷ்கரம் கூட தாமரணி தாமிரபரணி புஷ்கரம் வருது இது மாதிரி ஏகப்பட்ட புஷ்கரம் கிருஷ்ணா புஷ்கரம் கங்கா புஷ்கரம் அப்படி கோதாவரி புஷ்கரம் இப்படியெல்லாம் புஷ்கரங்கிறது நிறைய அடிக்கடி இந்த மா மாமாங்க மாதிரி வருது இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி வருது குரு வந்து விருஷ்டிகத்துக்கு வர்றார் அதனால எங்கள் ஊரில் இது வந்து இத்தனை ரவுண்டு வரணும் அதுக்கப்புறம் இது பன்னெண்டு தடவை வந்ததுக்கப்புறம் பன்னெண்டாவது தடவை வந்தால் அது ஒரு புஷ்கரங்கிறாங்க அது கோடிக்கணக்கான புஷ்கரத்தில் ஸ்நானம் பண்ணாலும் பல ஜென்ம ஒரு ஜென்மாலும் முடியுமா அது நூற்றி நம்ம வாழவே மாட்டோம் அதில் பண்ணினாலும் எத்து பாப்பம் விலையம் யாத்தி எந்த பாபம் போகுமோ அது ஹரவு ஸ்மிருத்தே தத்து நஷ்யதி ஹரியை ஸ்மரித்தாலே அது போயிடும் ஆக இறைவனுடைய திருநா இறைவனை நினைப்பதும் கங்கா ஸ்நானம் செய்வதும் புஷ்கரஸ்நானம் செய்வதும் ஒன்று தான் ஈஸ்வர சிந்தனை இல்லாமல் எதை பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை ஆக இறைவனை நினைப்பது அப்படின்னு சொல்லி இது கருடபுராணம் முகூர்த்தமோத் நாராயணமோனஸ்தராணம் முகூர்த்தமபி தியாயேத் எவன் ஒருவன் அனாமயம் அனாமயம்னா அன்டிஸ்டர்ப்டுன்னு அர்த்தம் ஆமயம்னா நோய் அனாமயம்னா நோயற்றன்னு அர்த்தம் நோயற்றன அர்த்தம் எந்த விதமான மாசுகளும் இல்லாத அப்படின்னு அர்த்தம் அந்த நாராயணன் அனாமய ஸ்வரூபமாகிய சர்வ உபதிரவரிதிறது இன்னொரு பாஷையில் சொன்னால் துன்பமில்லாத பேரின்ப வடிவமாகிய இறைவன் துன்பமில்லாத பேரின்ப வடிவமாகிய இறைவனை முகூர்த்தமபி ஒரு ஒன்றரை மணி நேரம் நினைச்சா கூட போரும் தியாயே சோப்பி சித்தி மவாப்னோதி அவனுக்கே சித்தி கிடைச்சிடும் சித்தினா மன தூய்மை குரு பிராப்தி வேதாந்த சிரவணம் ஞானம் மோட்சம் எல்லாம் கிம் புனஸ்தத் பராயணா அதையே பண்ணின்னு இருக்கிறவனுக்கு எல்லாம் என்னெல்லாமோ பண்ணிட்டு கொஞ்சம் திடீர்னு வந்தான் ஒரு ஒன்றரை மணி உட்கார்ந்தான் அவனுக்கே வாழ்க்கையில் எல்லா நன்மையும் ஏற்படும்னா இதுக்காகவே வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கிறவனை பற்றி கேட்கணுமாங்கிறார் ஆஹா கிம் புனா தற்பாயண அதையே லட்சியமாக வச்சுன்னு இருக்கிறவனுக்கு கிடைக்க கிடைக்கும்னு சொல்லவா வேணும் அப்படிங்கிறார் அடுத்தது பிராயஷ்ச்சித்தானிய சேஷாணி தப்கர்மாத்ம காணிவை யானி தேஷாமசேஷாணாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் இது இன்றைக்கும் பழக்கத்தில் சொல்கிற ஸ்லோகம் பூஜையெல்லாம் முடித்த உடனே சொல்கிறோம் அதாவது நம்ம பண்ணியிருக்கிற ரிச்சுவலில் ஏதாவது தப்பு வரும் கண்டிப்பாக தப்பு வரும் ப்ரீஸ்ட் தப்பு பண்ணுவார் நம்மளும் தப்பு பண்ணுவோம் எல்லாம் வரும் ஆக இதுக்கெல்லாம் அசேஷாணி கர்மாத்மக்கானி தபா பிராயஷ்டித்தானி அதான் நாம் பண்ணக்கூடிய ரிச்சுவல்ஸ் அதுக்கெல்லாம் பிராயஷ்டித்தம் நம்ம பண்ணுற தபஸு கர்மங்கள் எல்லாத்துக்கும் தேஷாம் யானி தேஷாம் அசேஷானாம் எவைகள்லாம் இருக்கோ அதில் பிராய் யானி பிராயஷித்தானி இப்போது நம்ம பண்ணுற ரிச்சுவல்ல ஏதா தப்பு வந்தால் அதுக்கு ஒரு பிராயஷ்டித்தம் சொல்கிறான் இதை இந்த தப்பு வந்ததுன்னா அதுக்கு இந்த பிராயஷ்சித்தம் மந்திரலோபத்துக்கு இந்த பிராயஷ்சித்தம் தந்திரலோபத்துக்கு இந்த பிராயஷ்சித்தம் அப்படின்னு பிராயஷ்சித்தம்னால் இந்த தப்புக்கு இதை செஞ்சுடு கழுவாய் அதுக்கு இது நீ இந்த இதை செஞ்சுட்டால் சரியாக போயிடும் அப்படி சொல்லியிருக்கு ஆனால் இவர் என்ன சொல்கிறார் எல்லா பிராயஷ்சித்தத்துக்கும் ஒரே பிராயஷ்சித்தந்தந்தான் ஏன்னா ஒரு ஒரு ரிச்சுவலுக்கும் பிராயஷித்தம் பண்ணிகிட்டு இருந்தால் அதுக்கு முடிவே இல்லை அதனால் என்னென்னா நாங்கள் பண்ணியிருக்கிற தப்புக்கெல்லாம் பகவானே உன்னை நினைக்கிறோம் அதெல்லாம் நீக்கிடுவோம் ஆக இறைவனுடைய திருநாமம் வந்து நாம் குறை குறையோடு பண்ணின கர்மத்தை குணமாக்கிடும் சாத்குண்யம் கரோத்தி அதனால தான் தினம் இங்கே சொல்கிறோம் சுவாமிக்கிட்ட பூஜையில் நிறைய குறை இருக்குன்னு தெரியும் அதனால தான் சுவாமிகிட்ட என்ன சொல்கிறோம் த நித்திய நித்தியபூஜாமே மந்திரலோபே தன்லோப்பே கிரியலோபேலோபேபே நியமோபே நைவேதிகளோபேயோம் யாஸ்திரித்தகவத் பிரீதிக்கம் பூயதினாத்திலட்டி மக்தான் அனுகிருந்த சொல்கிறோம் நாங்கள் பண்ணினத்தில் வந்து மந்திரத்தில் குறையிருக்கோம் தந்திரத்தில் பூஜை பண்ணுற முதிரைகள்லாம் குறையாக காட்டியிருப்போம் கிரியா லோபம் எங்கள் நம்பிக்கையில் ப்ராப்ளம் இருக்கும் ஸ்ரத்தாலோப்பே கால லோப்பே டைம் மாற்றி பண்ணியிருப்போம் நியம லோப்பே நான் அதுக்காக கடைபிடிக்க குளிச்சுட்டு வர்றது ட்ரெஸ்ஸில் வந்து எதா தீட்டுப்பட்டுருக்கலாம் நைவேத்தியம் பண்ணுற போது அங்கே சரியாக பண்ணாமல் போயிருக்கலாம் அத்தனையும் பகவானே மன்னித்து காப்பாற்று தனும் சொல்கிறோம் சாயங்காலம் அது இங்கே சொல்லியிருக்கு அதுக்கு கிருஷ்ணான்னு சொல்லிட்டா போறும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா நாராயண நாராயண நாராயண சிவ சிவ சிவா அச்சுதாச்சுதாச்சுத கோவிந்த கோவிந்த கோவிந்த அவங்க சொல்லுவாங்க அச்சுத்தாயின் மகா அச்சுத்தாயின் மகா அச்சுத்தான் மகா கர்நாடகாலாம் சொல்லுவாங்க அனந்தாயின் மகா அனந்தாயின் மகா அனந்தாயின் மகா கோவிந்தாயின் மகா கோவிந்தாயின் மகா கோவிந்தாயின் மகா அப்படி சொல்லுவாங்க கர்நாடகா மூணு தட் சொல்லணும் கர்மா பூஜை பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இது மூணு தடவை சொல்லணும் அப்படி பண்ணிவிட்டால் போய்டும் யாரு பிராய்ச்சித்தான அசேஷாணி தஷாம் அசேஷாணம் கிருஷ்ணாநுஸ்மரணம் பரம் பரம் கிருஷ்ணாநுஸ்மரணம் கிருஷ்ணா அப்படின்னு நினச்சா போரும் அப்படின்ட்டு அடுத்த ஸ்லோகம் கலிகல்மஷமத் உகிரம் நரகாத்தி பிரதம் நிறாதி விலயம் சத்திய சகிருத் எத்திராபி சம்ஸ்மிரு சம்ஸ்ருதே சம்ஸ்மிருத்தே கலிகல்மஷமீ அத்யுக்ரம் கலிகல்மஷம் நரகார்த்திப் பிரதம் சத்யா பிரயாதி விலயம் சகிருத்து எத்ராபி சம்ஸ்மிருத்தே கொஞ்சம் நினச்சாலே போகிறோம் இந்த கலியுகத்தினாலே ஏற்படுற நிறைய பாபங்கள் நரகத்துக்கு நரக ஆர்த்தி பிரதம் ஆர்த்தினா துன்பம் நம்ம பண்ணுற தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கணும்னா தாங்க முடியாது ஆக அந்த தண்டனைகளை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி இறைவனுடைய திருநாமத்திற்கு இருக்கிறது நிறைய கோட் பண்ணுறார் ஒரு குருவுக்கு புரிய குருக்கிட்ட கொண்டே காட்டணும் புஸ்தகத்தை பாருங்கள் இத்தனை கொட்டேஷன் நான் கொடுத்துருக்கேன் குரு சந்தோஷப்படுவார் இல்லையா அதுக்காக எழுதியிருக்கார் அதை நாமளும் படிக்கிறோம் எல்லாம் விஷ்ணு புராணத்திலேருந்து கோட் பண்ணுறார் சிவிந்த நாம் ஜன்மத்தை தியு தூளராசி கொஞ்ச நச்சா போல சகத் ஸ்மிருப்போவி கொஞ்ச நச்சா நக்களுடைய ஜென்மசதைகி கிருத்தம் நூற்றுக்கணக்கான பிறவிகளில் செய்த பாப ராசிம் தகத்தி ஆசு தகத்தி பாவக்குவியலை எரித்து விடுவார் எப்படின்னா பஞ்சு மூட்டையை நெருப்பு மாதிரி தூள ராசிமிவ அனலகா தூள ராசினால் பஞ்சு குவியல் அனலஹான்னா நெருப்பு எப்படி எரிக்குமோ அப்படி எரிச்சுடுவார் அடுத்த ஸ்லோகம் எல்லாம் விஷ்ணு புராணந்தான் அங்கங்க நிறைய எடுத்து கோட் பண்ணுற யி கஷம் தல தித்தி விஷ்ணு யோகி நாம்ஷம் பெருசாக நெருப்பு பிடிச்சதுன்னா யசா அக்னிகி உத்தத சிகா காற்றோடு கூடிய பெரும் நெருப்பானது எப்படி வீட்டையே எரித்து விடுகிறதோ அப்படி நம்முடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவானவர் இறைவனையே சார்ந்திருந்து இறைவனை நினைக்கக்கூடிய யோகிகளுக்கு எல்லா பாவங்களையும் போக்கி விடுவார் யோகினாம் சர்வ அடுத்த ஸ்லோகம் அதாவது ஒரு கஷணம் போயிட்டாலும் நம்மகிட்ட ஒரு பொருளை திருடன் திருடிட்டு போயிட்டால் எப்படி பயப்படுமோ மனசுக்கு துக்கம் ஏற்படுமோ அப்படி கவலைப்படணுமா கடவுளை நினைக்காமல் போயிட்டோமே அப்படின்னு நினைக்கணுமா ஏகஸ்மின் அப்பி கத்திக் கிராந்தே முகூர்த்தே தியான வர்ஜித்தே ஒன்றரை மணி நேரம் நான் கடவுளையே நினைக்காமல் ஊர்வம்பல்லாம் பேசிவிட்டேனே அப்படின்னு நீ நினச்சியான் அது நான் அதுனால் என்னாகும் நான் அப்போ பயப்படணும் ஐயையோ நான் கடவுளை நினைக்கலையே ஒரு முகூர்த்தமாக விட்டுவிட்டேனே அப்படின்னு நீ அழுதியானா சரியா பேசிபிர் முஷித்தேனேவ யுக்தம் ஆக்கிரந்தித்தும் ப்ரிஷம் நம்முடைய சொத்த திருடர்கள்லாம் பறிச்சுண்டு போயிட்டால் எப்படி அழுவோமோ அப்படி இறைவனை நினைக்காத நேரத்தை இப்படிலாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு அழணும் அப்படி அழுதியான அந்த அந்த அழுகையே உன்னுடைய பாவத்தை எல்லாம் போக்கிடும் இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா கடவுளை நினச்சி தஸ்மாத் சர்வேஷு காலேஷூ மாமனுஸ்மர யுத்த இறைவனை மறக்கவே கூடாது அண்டர் கரண்ட் ஓடிகிட்டே இருக்கணும் எத்தவத்தை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் மோனத்தேன்னு தத்துவத்துக்கு சொல்கிறதே தான் இங்கேயும் என்ன பண்ணின்றிருந்தாலும் சரி பகவானை மறக்காது அப்படிங்கிறது அர்த்தம் श्लोक, ஆக்கித்து அடுத்தபதி स्मरन् ஸ்மரன் सततम् மகாமுன साधयत। துவியப்பிச்சீப் ஹே மகா முனே ஓம் பெருமுனிவரே ஜனார்த்தனம் பூதபதிம் ஜகத்குரும் மனுஷியா ஸ்மரன் மனுஷியான்னா மனிதன் சததம் எப்பொழுதும் ஜனார்த்தனனை உயிர் அதாவது எல்லோருக்கும் மோட்சம் கொடுக்கிறவனை இறைவனை பூதபதிம் உயிர்களின் தலைவனை ஜகத்குரும் உலகத்திற்கெல்லாம் குருவாக இருப்பவனை ஸ்மரன் நினைத்து சர்வாணி துக்கானி அபகந்தி எல்லா துன்பங்களையும் நீக்குகிறான் யான் அபீப்சத்தை தானி சர்வாணி அசேஷ காரியாணி செ சாதயதி எவைகளை அவன் விரும்புகிறானோ யான் அபீப்சத்தை யான் நபீப்சத்தே எல்லாம் சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கும் சரியான விருந்து தான் அது யான் நபீப்சத்தேன்னு சொன்னால் யான் அபீப்சத்தை எவைகளை அவன் விரும்புகிறானோ அசேஷகா யான் அசேஷ காரியாணி தானி சர்வாணி தானி அசேஷ காரியாணி எல்லா துன்பங்களையும் போக்குகிறான் தனக்கு வேண்டிய இன்பங்களையெல்லாம் சாதித்து கொள்ளுகிறான் எதுனா எதனால் என்ன இறைவனை நினைத்து வாழ்வதால் இறைவனை நினைத்து அற வாழ்க்கை வாழ்வதன் மூலம் அனைத்தையும் சாதித்து கொள்கிறான் என்பது கருத்து அடுத்த ஸ்லோகம் ஏவமே க ஏவமே காக்கிர சித்த ஏவமே காக்கிர சித்த சம்ஸ்மரன் மதுசூதனம் ஜென்ம மிருத்யுஜராஹம் சம்சாராப் தரிஷத்தீவம் இவ்வாறு ஏகாகிர சித்தன் ஒரே மனசோடு இருந்து கொண்டு மதுசூதனம் சம்ஸ்மரன் மதுசூதனையை நன்றாக நினைத்து கொண்டு ஜன்ம மிருத்யுஜராஹம் ஜென்மன பிறப்பு மிருத்யுன்ன மரணம் ஜரான முதுமை கிராகம் கிராகம்னா முதலைகள் பெரிய பெரிய சுராமின்மார் இருக்கு பிறக்கிறது ஒரு துக்கம் சாகிறது இன்னொரு துக்கம் முதுமை இன்னொரு துக்கம் இத்தனை முதலைகள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சம்சாராப்திம் தரிசதி ஒருமுகப்பட்ட மனதோடு இறைவனை ஆழ்ந்து எண்ணி வாழ்க்கையின் எல்லா வகையான துன்பங்களையும் கடந்து விடுகிறான் அதான் அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் கலாவசனி சகலம் பாபம்ந்தம் சம்ஸ்மரன் ஷுச்சி தோஷா கலௌ அத்பி தோஷாடே கலவ் இந்த தோஷம் நிறைய குறைகள் நிறைந்த கலியுகத்தில் விஷயாசக்த மானசக எப்போ பார்த்தாலும் அப் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை பற்றியே நினச்சுன்ருக்கான் விஷயாசக்த மானசகா கிருத்வாபி சகலம் பாபம் எல்லா பாபத்தையும் செய்து கொண்டிருந்தாலும் செய்து செய்த செய்தவனாக இருந்தாலும் கோவிந்தம் சம்ஸ்மரன் சுச்சிகிபவதி கோவிந்தனை நன்றாக நினைப்பானே ஆனால் அத்தனை பாவங்கள் எவ்வளோ சோரிமார்கள் அடுத்த ஸ்லோகம் வாசுதேவே மனோய ஜபஹோ மாச்சநாதிஷு தசாந்தராஜோ மைத்யேயேந்திராதிக்கம் ஃபலம் எஸ்ய மனஹா வாசுதேவே யாருடைய மனசு வாசுதேவனிடத்தில் இருக்கோ எப்பல்லான்னா ஜப ஹோம அர்ச்சனாதிஷு ஜபம் பண்ணுறபோது ஹோமம் பண்ணுறபோது அர்ச்சனை பண்ணுற இருக்கோ தஸ்ய அந்தராய மைத்ரேய இந்திர தேவேந்திரத்வாதிக்கம் ஃபலம் அந்தராய்னா விக்னம்னு அர்த்தம் கடவுளை நினச்சின்னு பண்ணுற ஒரு காரியத்தினும் இடைஞ்சல் வராது அப்படின்னு அர்த்தம் தஸ்ய தேவேந்திரத்வாதிக்கம் பலம் அந்தராயா என்ன வேண்டாம் ஹே மைத்ரேய மைத்ரேய ரிஷி அவரை பார்த்து சொல்கிறார் விஷ்ணு புராணத்தில் அவனுக்கு தேவேந்திர பதவியெல்லாம் கொடுத்தா அது இடைஞ்சலாக தெரியுமா யாருடைய மனசு யாருடைய மனசு எப்பவும் வாசுதேவன்கிட்டே இருக்கோ ஜபஹோம அர்ச்சனையெல்லாம் பண்ணுறபோது அவனுக்கு தேவேந்திர பதவியெல்லாம் கொடுத்தா அது இடைஞ்சலாக நினப்பானான் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எப்பவும் உன்னை நினச்சுட்டே இருந்தால் போகும் இல்லை ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை அடையணும் அதுதான் வேணும் அடுத்த ஸ்லோகம் லோகத்ரயாதிபதிமப் ோ அம் அமாவீஷத் பிரணமியிரசா பிரவிஷுமீஷம் ஜன்மிரலயம் கல்பசிர ஜன்த்தர கல்பசிரோோக்தான்து லோகி அப்பிரிமிரம் ஈஷத் பிரணமிய சிரசா ஈஷத் பிரணம்ய பிரபவிஷ்ணும் ஈஷம் லோகத்ரய அதிபதி லோகத்ரய மூன்று லோகத்துக்கும் தலைவனாக இருப்பவனை அப்பிரதிம பிரபாவம் ஒப்புயர்வற்றவன் பெருமையை ஒப்புயர்வற்ற பெருமையை உடையவனை பிரபவிஷ்ணும் தன்னுடைய ஆற்றலால் எங்கும் வியாபித்திருப்பவனை அனைத்தையும் ஆழ்கின்றவனை ஈசனை ஈஷத்து சிரசா பிரணம்ய கொஞ்சம் தலையால் வணங்கி ஜன்மாந்தரப் பிரலய கல்பசகாத்தம் ஜன்மாந்தரம் எத்தனையோ தடவை பிறந்து பிறந்து செத்தாச்சு ஆனால் அதில் ஒரு ஒருத்திலையும் பண்ணின பாபங்கள் ஆ சஹசிர ஜாத்தம் ஜன்மாந்தர பிரலய கல்பசர ஜாத்தம் பல கல்பங்களில் பிறந்து வள இருந்திருக்கோம் அது ஆசு பிரணாசம் உபயாத்தி ஜாத்தம் பாபம்னு போட்டுக்கணும் ஜாத்தம் நரசிய பாபம் அதெல்லாம் தோன்றின மனிதனுடைய பாபங்களையெல்லாம் ஆசு பிரணாசம் உபயாத்தி சீக்கிரம் அத்தனை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அர்த்தம் ஆக இறைவனை கொஞ்சமாவது தலையால் வணங்கினால் எத்தனையோ காலம் பண்ணின பாபமெல்லாம் போயிடும் அவ்வளோதான் விஷயம் அடுத்த ஸ்லோகம் ஏகோபி கிருஷ்ணசிய கிருத்தப்பிரணாம தசாஸ்வேதாவேதி புனரேதி ஜன்ம கிருஷ்ண பிரணாமி ந புனர்பய ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் அடிக்கடி சொல்லுவாங்க பெரியவங்களாம் அதாவது பத்து அஸ்வமேத யாகம் பண்ணி அந்த அஸ்வயதை ஆகும் முடிஞ்ச ஒரு ஸ்நானம் இருக்குது அதுக்கு பேர் அவபிரத ஸ்நானம்னு பேர் இவர் சொல்கிறாரே தொண்டரடி பொடியாழ்வாரும் சொல்கிறார் மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய ஆடு அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஆக புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் கோயிற்று கங்குள் புகுந்தது புலறி கலந்தது குணை குணதிசை கனைகடல் அறவம் அதுதான் அந்த பாட்டில் வரும் அயோத்தியம் அரசே அதாவது மகா இவர் விஸ்வாமித்ரர் யாகம் பண்ணிவிட்டு அந்த கலச ஜலத்தை ராமனுக்கு அபிஷேகம் பண்ணார் ஆக அதுக்கு பேர் அவபருத்தனானம்னு பேர் இந்த அவபருத்த ஸ்நானங்கிறது கடைசியில் இப்போ கோயில்லாம் இப்போ நடக்கிறது தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லி சுவாமியை தலையில் வச்சு மூங்குறது ஆராட்டு கேரளாவில் இல்லை தான் அவபிருத ஸ்நானம்னு திருவிழா முடிஞ்ச ஒன்று பண்ணுறது அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறார் பத்து அஸ்வமேத யாகம் பண்ணி அவபிருத ஸ்நானம் பண்ணினா அது வந்து என்னதுன்னா தசாஸ்வமேதாவதேன துல்லியா ஏகோபி கிருஷ்ணச கிருத்த பிரணாமகா ஒரு கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டியானா பத்து அஸ்வமேதையாகம் பண்ணி ஸ்நானம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும் இப்போ அஸ்வமேதையாக போனதுக்கு காரணமே இதுதான் தசாஸ்வமேதி புனரேத்தி ஜென்மா பத்து தசாஸ்வமேதையாகம் பத்து அஸ்வமேதையாகம் பண்ணினவன் மறுபடியும் புறப்பானான் கிருஷ்ண பிரணாமி ந புனர்பவாய கிருஷ்ண நமஸ்காரம் பண்ணுறவனுக்கு மறுபடியும் ஜென்மா கிடையாது எவ்வளோ ஈஸியாக இது வந்து மகாபாரதம் சாந்திப்பவ அடுத்த ஷ்லோகம் அத்தசி புஷ்பீத்த வாசமச்சு ஏவிந்தம் நஷ்ட இதுவும் மகாபாரதம் சாந்திப்பவத்தில் அத்தசி புஷ்பாசம் பீத்தவாசசம் அச்சுதம் கோவிந்தம் ஏ நமசியந்தி அத்தசி புஷ்பங்கிறது ஒரு புஷ்பம் அதனுடைய பிரகாசம் அத்தசி புஷ்ப சங்காசம் அந்த புஷ்பத்தை போல் அவன் பிரகாசிக்கிறானா பீத்தவாசசம் மஞ்சள் ஆடையை உடுத்தியிருக்கிறான் அச்சுதன் மகாவிஷ்ணு கோவிந்தன் அந்த கோவிந்தனை ஏ நமசியந்தி எவர்கள் வணங்குகிறார்களோ தேஷாம் பயம் ந அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த பயமும் இல்லை உண்மையாக அதெல்லாம் பண்ணணும் அடுத்தது ஷாட்நாபி நமஸ்கார பிரயுக்தக்கரபாணையேசாரஸூல பந்தான உத்வேஜனகோஹிச அதாவது ஷாட்சேனாப்பி நமஸ்காரா பிரயுக்தக்கரபானையே ஒரு பணிவு இல்லாமல் கர்வமாக நமஸ்காரம் பண்ணுறான் ஷடஹா கீதையிலையும் பகவான் சொல்ல போகிறார் ஷடஹா ஷட்டஹான்னா என்ன இருந்தோம்னா ரொம்ப அளவுக்கு மீறி கர்வம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா கோவிலுக்கு போய் அவரும் நமஸ்காரம் பண்ணுறான் அரகன் பர்சன் அவனு கோக்கு போகிறானே பார்த்து தானே இருக்கும் அவன் என்ன பண்ணுறானா போய் நமஸ்காரம் பண்ணுறானா ஷாட்யேனாப்பி நமஸ்காரா சக்கரபாணையே பிரயுக்தா சக்கரபாணையே சக்கரபாண பாணிக்கு நமஸ்காரம் பண்ணுறான் சம்சாரஸ்தூல பந்தானாம் உத்வேஜன கரஹாஹி சா அவனுக்கும் கூட பகவான் பக்குவத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுப்பார் அவன் வந்து முரட்டுத்தனமாக நமஸ்காரம் பண்ணாலும் சரி தன்னை ரொம்ப பெரியவன் நினச்சிக்கின்ண்டு ஏதோ ஆடம்பரமாக பண்ணுறது அதாவது மற்றவங்களுக்காக நமஸ்காரம் பண்ணுற என்ன பண்ணுறது ஒய்ஃப் சொல்கிறார் நமஸ்காரம் பண்ணுங்க ஜோசியர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்லு ஜோசியர் சொன்னார் இந்த இவருக்கு அறகுறை நம்பிக்கை அதே சமயம் வந்து உள்ளூரே இருக்குது பயமாக இருக்குது ஆனால் இத்தனை சாமியெல்லாம் இல்லைன்னு சொல்லிவிட்டார் இவர் ஆனால் உள்ளூரே தெரியுது நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது என்ன பண்ணுறது போய் நமஸ்காரம் பண்ணுற சாட்சியேன நமஸ்கார முரட்டுத்தனமாக பண்ணுறது ஏதோ பிடிக்காத மாதிரி பண்ணுறது ஆடம்பரமாக பண்ணுறது எல்லா சேத்து தான் இங்கே வச்சுருக்காரு ஆ அப்பேற்பட்டவனுக்கும் பகவான் என்ன வைதாரையும் வாழ வைப்பான் நான் இப்படிலாம் உண்டு வைதாரையும் வாழ ஏது பிழை செய்தாலும் ஏழை ஏனுக்கிறங்கி தீது புரியாத தெய்வமேலாம் பெரியவங்க பாடியிருக்காங்க ஏது பிழை செய்தாலும் ஏழை ஏன்னு கிறங்கி தீது புரியாத தெய்வமே பகவான் எல்லாம் பொறுத்துப்பார் அம்மா பொறுத்துக்கிற மாதிரி ஆகையினால் உத்வேஜன கருஹி சகா அது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி படைத்தவர் அவர் இதோடு முடிஞ்சு போச்சு கொட்டேஷன்லாம் இத்திய ஸ்ருதிஸ்மிருதி இத்திகாச புராண வச்சனேப்ப ஸ்ருமிரு இஹாச புராண வச்சனேபியா பவித்ராணாம் பவித்ரம் நம்ம சேர்த்துக்கிடணும் ஆக இந்த மாதிரி ஸ்ருதி ஸ்மிருதி இத்திகாச புராணங்கள்லெல்லாம் இறைவனுடைய பெருமை சொல்லியிருக்கு அது பவித்ராணாம் பவித்ரம் அதனால எதை செஞ்சாலும் பகவன் ராமாவை சொல்லி சொல்லி செய்கிறது நம்ம புராணங்கள்லாம் சில கதைகளெலாம் படிச்சுருக்கோம் ரொம்ப ஆச்சாரமாக இருப்பார் ஒருத்தர் ரொம்ப ஆச்சாரமாக இருப்பார் தண்ணி கூட குடிக்க மாட்டார் வாங்கி ஆனால் அவருக்கு எங்கேயோ ஒரு பாத யாத்திரையாக போயின்ட்டு ரொம்ப தாகமாக இருக்கும் அங்கே யாரோ ஒருத்தன் கிணத்துல இரைச்சின்ட்டுருப்பான் இவருக்கு தாகம் தாங்க முடியாது உப்பு நிமிஷத்துலேயும் இந்த கதையெல்லாம் வருது இப்போ அவங்ககிட்ட போனோடனே அவனுக்கு தெரியும் இவரை பார்த்தோடனே சுவாமி நீங்கள் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கீங்க நான் சாதாரணமான ஆள் ஒரு ஒழுக்கம் இதெல்லாம் இல்லாதவன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி அந்த தண்ணி குடும்பர் அப்போ அதை குடித்த உடனே அவருக்கு அந்த பகவன் நாமா நீ சொல்லு கிருஷ்ணா சொல்லு ராமா சொல்லு போகிறோம் எனக்கு கொடுத்துரு குடிச்சு அப்படிலாம் சம்பிரதாயங்கள்லாம் உண்டு பழக்கம் உண்டு ஆக இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதி இத்திகாச புராண வச்சனைபியா என்று பலவிதமான கொட்டேஷன்ஸ் மூலமாக தெரிகிறது இதுதான் ஈஸ்வரனுடைய திருநாமத்துக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குது பவித்ராணம் பவித்திரம் அடுத்தது மங்களாநுகம் தானம் தஜாபக்சி பரமானந்தலக்ஷம் பரம் மங்கள மங்கள்ச மங்களம் ப பவித்திராணாம் பவித்திரம்யோ மங்கள்ச மங்களாச்சங்கிறதுக்கு அர்த்த சொல்ற மனா என்ன சுகம் மங்களம் இஸ்வல் டு சாதனம் சுகத்தை கொடுக்கூடிய பொருள் சாதகம் சாதனம் தக்ஞாபக்ச அதை உபதேசிக்கிற சாஸ்திரம்னு இங்கே சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா வேதம் வேதத்தில் உபதேசிக்கப்பட்ட தர்மம் தர்மத்தினால் கிடைக்கிற சுகம் ஆக மங்களானாம் மங்களம் மங்களானாம் மங்களம்னா என்ன நாம் அனுபவிக்கிற இன்பத்துக்கெல்லாம் காரணமாக இருப்பவர் இறைவன் அப்படின்னா மங்களானாம் மங்களம்னா மங்களம்னா சுகங்கிற சுகம் தத் சாதனம் தத் ஞாபகம் சாபகம்னு சொன்னால் நமக்கு அப்படி இருக்கிற விஷயத்தை அறிவுக்கு கொடுக்கறது ஞாபகம்னா நம்ம தமிழில் மெம்மரி அந்த அர்த்தம் எனக்கு நினைவுன்னு அர்த்தத்தில் சொல்கிறோம் அப்படி சொல்லலை ி ஞகா சாஸ்திரத்துக்கு தான் ஞாபகம்னு பேர் சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு எது அறிவிக்கிறதோ அது ஞாபகம் நரக்கம் இருக்கிறது புண்ணியம் இருக்கிறது பாபம் இருக்கிறது மறுபிறவி இருக்கிறது அப்படின்னு எது அறிவிக்கிறதோ அதுக்கு பேர் ஞாபகம்னு பேர் வேதத்துக்கு தான் ஞாபகம்னு பேர் அப்புறம் சத்தியம் தர்மஞ்சர அதுக்கு பேர் சோதகம்னு பேர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஒரு வகுப்பில் விஷ்ணு சாஸ்திர வகுப்புலேயே சொன்னேன் ஞாவம் இருக்கு ஏன்னா தர்மத்தை பற்றி அவர் சொல்கிற போது ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மோதிக்க தமோ அதே மாதிரி கிமேக்கம் தெய்வ தம் லோகே கிம் வாப்பியேக்கம் பராயணம் ஸ்துவந்த பிராப்னையோர் மாணவா சுபம் கோதர்ம சர்வ தர்மாணாம் கோ தர்ம சர்வ தர்மாணாம் அப்படிங்கிற இடத்துல பார்த்துருக்கோம் இந்த தர்ம சப்தத்தை அதுக்கு பேர் சோதகம் ஆ ஞாபகம் சோதகம் இது ரெண்டும் முக்கியமான வேர்டு சாஸ்திரம் வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு நீ இப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறது இந்த பாரு இந்த இப்போ நீ பிறந்திருக்கேன்னு நினைக்காதே இது மாதிரி நிறைய ஹியூமன் பாடி நீ எடுத்தாச்சு அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துவது நினைவூட்டுவது அப்படின்னு சொல்லலாம் தப்பு இல்லை அதுக்கு பேர் ஞாபகம் எனவே இந்த பிறவியில் நீ இதைத்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பேர் சோதகம்னு பேர் ஆஹ் ஞாபகம் சோதகம் கர்மகாண்டம் முழுக்க ஞாபகம் சோதகம் ஞான முழுக்க அக்கார்டிங் டு அத்வைத சித்தாந்தம் ஒன்லி ஞாபகம் தெர் இஸ் நோ சோதகம் அங்கே இதை செய்ய அதை செய்யலாம் கிடையாது தெரிஞ்சுக்கோ அவ்வளோதான் ஆஹ் கர்மகாண்டத்தில் ஞாபகமும் சோதகமும் உண்டு ஞான காண்டத்தில் ஞாபகம் மாத்திரம்தான் நீ தத்துவம் அசி அப்படிங்கிறது சரி அங்கே வந்து நீ அதுக்கப்புறம் அபியாசம் பண்ணலாம் கிடையாது ஆ ஞான காண்டத்தில் கேவல ஞாபகம் நீ வந்து ஜீவன் இல்லை நீ பிரம்மன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கப்படுது இங்கே கர்மகாண்டத்தில் வந்து நீ ஜீவன் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறதுன்னா ஜீவ யாத்திரா படின்ன அதுக்கப்புறம் வந்து கர்மாலாம் பண்ணு சொல்லுவோம் நீ பிறந்திருக்க நீ இந்த பாடியில் இருக்க இந்த கம்யூனிட்டியில் இருக்க உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இது இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறது ஆக இங்கே ஞாபகம்ங்கிறார் அதாவது மங்களம்னால் சுகம் சுகத்துக்கு சாதனம் அந்த சாதனத்துக்கு ஞாபகம் சாஸ்திரங்கிறது அதை அறிவிக்கிறது நீங்கள் இது நம்ம சென்ஸ் ப்ரெஷருக்கும் கொண்டு வரலாம் ஆனால் அவர் சங்கராச்சாரிய அது இருக்கிற மாதிரி தெரியல அதாவது ஏதோ ஒன்று சொல்கிறோம் இது இது பாரு இப்போ இந்த நிறைய நம்ம ஏன்னா வீட்டுப் பொருள் கண்காட்சி எங்கேருந்து எங்கே போகிறோம் பாரு வீட்டுப் பொருள் கண்காட்சி கட்டிட பொருள் கண்காட்சி எக்ஸிபிஷன் ஒரு பில்டிங் கட்டணும்னா அதுக்கெல்லாம் எக்ஸிபிஷன் வச்சு வந்திருக்கு அதில் போனால் என்னெல்லாம் வெரைட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இங்கே உட்காந்துட்டே எல்லாம் பண்ண முடியுமா ஒரு புதுசாக எக்ஸிபிஷன் மதுரையில் போட்டிருக்கான் இல்லை தேனியில் போட்டிருக்கான் அப்படின்னா அங்கே போய் பார்க்குறோம் பார்த்தோன்னே அது தெரிஞ்சுக்கிறோம் தட் ஈஸ் கால்டு ஞாபகம் அப்புறம் என்ன பண்ணுறோம்னா அது ஞானசக்தி இருக்குது தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுன உடனே என்ன பண்ணுறோம்னா அதை வீட்டுக்கு கொண்டு வந்து யூஸ் பண்ணுறோம் சோதகம் கர்மா பண்ணுறோம் ஆ ஞானசக்தி இச்சா இது லௌகிக விஷயத்துக்கும் கூட சொல்லலாம் ஆனால் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் சுகத்துக்கு சாதனம் தர்மம் தர்மத்துக்கு சாதனம் தர்மசாஸ்திரம் ஆ இதெல்லாம் மங்களங்கிறார் அத்தனைக்கு மங்களத்தன்மையை கொடுக்கறது யாருன்னு வச்சுக்கோம் வீட்டிலையே வச்சுக்கோங்களேன் இதிலே கரகதாரா ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார் இல்லையா ஒரு நல்ல வார்த்தை வரும் இல்லை வந்து சம்பத்கராணி ஆ சம்பத் அதான் சரி அது பெருக்கட்டும்ப்பா அதோட நிறுத்திக்கும் சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்ய சாம்ராஜ்ய ஒற்று சரி விடும் ஆஹ் சம்பத் க எனக்கு இது போகிறோம் சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானின்னா நிறைய வீட்டில் சாமான்லாம் இருக்குது டிவி எல்லாம் இருக்குது உக்காந்துன்னு பார்க்குறோமே சகல இந்திரிய நந்தனி சகல இந்திரிய நந்தனா செல்வம் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் நல்லா கண்ணுக்கு பார்க்குறதுக்கு வீட்டில் சாமான் காதுக்கு பாட்டு கேட்குறதுக்கு பெரிய காம்ப்ளிஃபையர் அடிக்கடி தொடைச்சி தொடைத்து வைப்போம் அப்புறம் வந்து என்னது நான் அப்புறம் வெரைட்டி சாப்பிட்றது எல்லா சகல இந்திரிய நந்தனி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு அடுத்த தடவை பார்ப்போம் ஆஹ் பவித்திராணாம் பவித்ரம்யோ முடிஞ்சுது யா பவித்திராணாம் பவித்ரம் யா பகவான் பவித்திராணாம் பவித்திரம் கரோதி மங்களாநாம் வஸ்தூனாம் மங்களம் ததாதி மங்களகரமான வஸ்துக்களுக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்குறானோ தேவதா தைத்திய தேவத்தம் பூத்தநம் அவ்லோகம் பவித்தாண்டாம் பவித்திரம் யோ மங்களாந்வம் தேவதூத்தம் யோவிய பிதா பூதானாம் யா அவ்யா பிதா தெய்வா தெய்வத்தானாம் தெய்வத்தம் தெய்வத்தம் தேவதான தேவதா நாம் தெய்வத்தம் அதை சொல்ல போகிறார் இன்னும் விஷயத்தெல்லாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இந்தளவில் நான் நிறைவு செய்கிறேன் நமோஸ்தாயசிரமூர்த்தையே சகசிரபாதாட்சிசிருபாஹவே சகசிரநா புருஷாய சகசிரகோட்டியுகாரிணே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி परा परमे। ओम शांति शांति शांति அன்பர்வி பராப்பமே ஓரி ஓம் ஆதிகுநீ